நமக்கு மீறி உயிர் போயிட்டு விட்டு அப்படி செய்யணும் பணி நற்ற ஒரு பாட்டு இணையே ஆடவர்க்கு உயிரே ஒரு ஆடவனுக்கு எது உயர்னிதான் உயிரே மூணு தான் ஒரு பெண்ணுக்கு திருமணமான பெண்ணுக்கு உயிர் கணவன் அந்த கணவனுக்கு உயிர் என்ன அவன் எடுத்துக்கொண்ட பணி ஆடவருக்கு உயிரிழந்த செயல் தான் அவருக்கு மிக உயர்வு ஆதலால் அதை காட்டினார் இப்பொழுது மீண்டும் வீட்டுக்கு போகின்ற பொழுது ரொம்ப அருமையான நிலவனால் அங்க ஒரு நயம் என்ன செய்யாரு மின்னு மாமேகம் நீங்கி விசும்புவாய் விளங்கி நல்ல அருமையான முடிந்த நல்ல விண்மீன் கோட்டம் அது மட்டுமல்ல தென்றல் மண்ணுமாலமே என்ல் மடிச்சு மடிச்சு மழைய அருமையானது அது மழை பெய்வாரணம் இருப்பதற்கு தென் அந்த தென்றல் வந்துதான் அது மாதவன் குடித்தவைகள் பொண்ணு மாமணியும் முத்தும் புலப்பட கிடந்த வேலை என்ன ஒரு அருமையான ஓமை ஒரு காலத்துல கடலை வந்து நம்முடைய அகத்தியர் பருகினார் அகத்தியர் அந்த கடலை எடுத்து பருகன உடனே அதுக்கு அடியில் அந்த கடல் அடியில் என்ன இருந்தது முத்தும் பவளமும் அப்படி அங்கே கடந்ததான் ஏன்னா கடலில் இருக்கிற பொருள் என்ன என்றால் முத்து பவளம் போன்ற பொருள்கள் நீர்வாழ் உயிரினங்கள் அதனால திருவள்ளுவர் திருவள்ளுவர் நெடுங்கடலும் தண்ணீர் குன்றும் தன் நீர்மெய் குன்றும் தன் நீர் குன்றும் இந்த நீருங்கிறதுக்கும் ஒரு மைதான் அந்த தன் நீர் குன்றும் தன் நீர்ம குன்றும் அப்ப நீர் என்பது இருக்கிற பொருள் நீர்மை என்பது அந்த கடலனுடைய தன்மை கடலுடைய தன்மையே குன்றும்பா அப்படிங்க தடின்டல்காது ஆகிவிட மேகமலை பெயில் என்ன என்ன சார் நீர் நீர்ம என்ன பரிமையான தன்மைகள் உயிர்கள் கடல்படுப்பொருட்கள் தோன்றாமையுமாம் இந்த கடலுக்குள்ளையும் பொருளும் தோன்றா நீர் என்னது நீர்மையென்றால் அதன் கடுகின்ற பொருளை காட்ட வெறும் நீர் என்றால் வெறும் நெடுங்கலரும் தன் நீர்மையைக் கடல் படுப்பவர்கள் தோன்றாமையுமாம் அப்போ கடலில் இருக்கிற அந்த உயிரினங்களுக்கு கடல் தண்ணி மட்டும் போதாது மேல் மழையும் கடல்ல இருக்கிற அந்த முத்துப்போடம் தோன்றுவதற்கு கடல் தண்ணீர் மட்டும் இருந்தால் போதாது மேல்மடை வேண்டும் அறிவியல் அறிவியல் மற்றவங்க என்னன்னா ஒரு சின்ன செய்தியை சொல்லிட்டு அதை படிச்சுன்னு வெளிச்சம் போட்டுக்கலாம் நம்முடைய முன்னோர்கள் பெரிய செய்தியை சொல்லிட்டு அது வார்த்தை விட்டுட்டு போட்டாங்க அறிவியல் அல்லவா அந்த அறிவியல்ல ஒரே ஒரு ஆள் தான் பருமையில கூட இல்லை பேர் சொல்லிட்டு அவர் பேர் தெரியல பழைய உரையாசிரியர் வெறும் உப்பு தண்ணியா இருக்குது அந்த உப்பு தண்ணியிலேயே வாட முடியாம இந்த கொஞ்சம் மேல் மலை வந்து உப்பு தன்மை குறையும் ஒரு கால் அதனால இருக்குங்களோ அதன ஆராய்ப்பா ஆராய் ஏன் உயிரினங்கள் வாழாது மேல்மலையில் தண்ணிதான் இருக்கட்டுமேட்டுமே அந்த நீரோடு மேல்மலை இருந்தாதான் வாடும் சொல்லும் போது அப்ப அந்த உயிரினங்கள் வாழ்க்கைக்கு உப்பு நீர் வந்து மிகுதி குன்றி இயற்கை நீருடைய அமைப்பு வேண்டும் என்று தெரியுது இதை விட ஆழமானது அந்த பழைய எங்கதான் அந்த அறிவியல் படிச்சான தனியா அறிவியல் எடுத்து போர்டு போட்டுக்கல போர்டு போட்டுக்கல ஆனா அறிவியல் பக்க அறிவியல் வைகாசி அமர பட்சத்து சுவாதி நாளில் சுவாதி நாளில் மழை பெய்யின் பவளம் கரு பவளம் தோன்றும் ஐப்பசி மாதத்து தேய்பிரையிலே ஞாயிற்றுக்கிழமையிலே மழை பெய்யுமானால் முத்து கரு முத்து கரு தோன்றும் இங்க இருக்கு திருக்குறள உரையாக தெரிவித்த பழைய உரையாற்றலாம் நான் என்னை சொல்றேன் நான் அதை எடுத்து கூட போய் நல்ல விஞ்ஞான வளர்ச்சியுடையவர்கள் ஐயா இந்த அந்த நவமலிகளுடைய தோற்றத்தை பற்றி நல்லா எடுத்து ஆராய்ந்தவர்கள் இதை கூப்பிட்டு வச்சு ஐயா இந்த மாதிரி மயமல வந்து இந்த மாதத்துல பெய்தாதான் அந்த பவனம் கருக்கொள்ளுமா முத்து கருக்கொள்ளுமான்னு கேட்டு அவர்கள் ஒத்துக்கொண்டால் நம்முடைய உரையை என்ன பண்ணணும் தலையில என்ன இருக்குது அதனால வந்து அருமையா ஒரு தலையை வைத்து அது மேல தெலுக்குறளையே அந்த உரையை வச்சு பாராட்டணும் ஆமாமா.. எழுதி இருக்காங்களே இதெல்லாம் அறிவியல் எல்லாம் மக்கியலா முருகாமரை எடுத்து சொல்ல நாதி இல்லை நல்ல நான் என்ன சொல்றேன் அப்ப நீர் வாழ்வியல் வாழ்வதற்கேற்ற சூழல் அந்த கடல்படுப்பொருள் தோன்றுவதற்கேற்ற சூழல் எல்லாம் இந்த மேல்மணியில் இருக்கிறது எனவே என்பது மட்டுமல்ல இன்ன நாளில் இருந்தால் தான் தோன்றும் என்று சொன்னாரளே அது இன்னும் மேலும் அறிவியல் அறிவியல் இப்படி எல்லாம் வாழ்ந்தவனுடைய அந்த பரம்பரை தான் நாம் என்றாலும் அந்த சிந்தனையை நாம் தொடர்ந்து நாம் என்னவில்லை நான் இங்கேயோருடைய சிந்தனைகள் எல்லாம் வேற்றுமொழி வேற்று சிந்தனை வேற்று வெறும் உலகியல் பற்றிய சிந்தனைகளையே அமைத்து அதுவும் வாழ்வியல் பற்றிய சிந்தனை சோறு சோறு சோறு சோறு சோறுனு சோத்திரியல் என்று அல்லவா இவற்றையெல்லாம் மறந்தோம் துறந்தோம் எனவே இந்த அந்த கடலானது என்ன சொன்னார் எப்படி அந்த என்றால் அகத்திய கடல் எல்லாம் குடித்த உடனே அந்த கடல் இருக்கிற பொருள் எப்படியும் அது போல இவர் அந்த யாரை எடுத்துக்கொண்டு வெளியில வரும்போது அத்து ஜாமம் முடிஞ்சவன வெளியில பார்த்தா சின்ன சின்ன விண்மீன்களும் அப்படியே தோன்றதுயா மேல கடல் பட பொருள்களை அப்படி எடுத்து காரணமாயிரம் வந்து வின் வந்து கடலை எடுத்து கவிழ்த்தார் போல இப்ப கடல் தண்ணி எடுத்து கடலுடைய கடலை காட்டினார் போல இதெல்லாம் பெருமொழியில் இருந்து எவ்வளவோ பாராட்டுவான் பாழா போன தமிழ்ல தமிழங்கிட்ட ஒப்படைச்சான் எனவே இம்மாதிரி எல்லாம் இருந்து அவர் நேராக எங்கே சென்றார் தன்னுடைய இல்லத்திற்கு சென்றடா பாயுள் படலம் கீண்டு பருவிகன் விழித்து செங்கை ஆயிரம் பரப்பி முன்னீர் அலைகடல் இதுமில்லை மாயிறி காக்கும் வரகுணன் இரவுதங்கள் நாயகன் பாடருக்கு வரவண்ணம் பாண்டியான விட்டாரா நேற்று நிதி கொடுப்பதற்காக அனுப்பி திருமுகம் கொடுத்தார் இன்று பலகை பெருமானை தந்தாரனர் மறுநாள் அவ்வளவுதான் நேரம் அந்த இல்லத்துக்கு தந்தாரான் பாணனுடைய இல்லத்திற்கு இப்படியா சொக்கநாதன் உங்களுக்கு வழங்கினார் என்று கருதி அவரை எடுத்து ஊர்வலமாக வைத்து தன்னுடைய பொருள் பலவற்றையும் கொடுத்து வாழ்க உங்களுடைய அந்த பண்பாடு வாழ்க உங்களுடைய வாழ்த்தி அந்த பானபத்தர் இருக்கையிலே அமைத்தார் என்பதுதான் பலகை இட்ட என்பது அப்ப யாருக்கு இட்டது பானபத்தர் யார் இட்டது இறைவன் இட்டது எதன் கடமை உணர்வு தவறாமைக்காக அது பலகையிட்ட படலம் என்று சொன்னார் எந்த நம்முடைய குருமூர்த்தியுடைய திருவிமடல்களை நினைந்து அவருடைய அருளாசியினால் இவற்றை எல்லாம் நாம் நீக்க நேர்கிறது இரத்த எனவே எல்லாம் அல்ல முருகப்பெருமான் திருவருள் அவருடைய திருவடி நிதல் நல்ல நிர்வாக அமைப்பில் இருக்கிற அமைப்பு நீங்க வந்திருக்கிற அறிவிப்பாடு இவற்றையெல்லாம் எங்கேயோ சென்று கொண்டு பரப்பு நினைக்கிறார்கள் அவர்கள் இவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வழக்கு தெரிவித்துக் கொண்டு